வேதாந்த பதத்துக்குமே தாற்பயம் என்ன அர்த்தத்துல விஷயம் தாற்பயம் அவகமனியமான சந்தேகமே இல்லாமல் தெரியல இது பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதோ வேற எது சொல்றதோ சந்திகமா ஏதாவது சொல்றதுன்னா நாம ஒரு வழிய அதை கர்மாவுக்கு எழுத்துன்னு போகலாம் அப்படி கூட இல்லை தீர்மானமா இப்படித்தான்ங்கிறது தெரிய இருச்சு இதை விட்டு அர்த்தாந்தர கல்பனா தர்ம குருபத்தை சொல்றதுக்காக வரல இதை வந்து கர்மாவில கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றதுல சொன்னால் அது நல்தா ஸ்ருதஹானி அஸ்ருத கல்பனா பிரசங்கா இருக்கிறத விட்டுட்டு இல்ல அது கல்வனும் சொன்னதாக இது ரெண்டும் தோஷம் சரி நீ சொன்ன அர்த்தமாவது இதுவரை என்னுடைய சித்தாந்தத்தை படி நான் சொல்லிட்டேன் இதோடைய அர்த்தத்தை எல்லாம் மாற்றக்கூடாது சரி மாற்ற முடியுமான்னு பார்ப்போம் நீங்க சொல்றியே எப்படியோ கர்த்தா கர்த்தஸ்வரூபப்பட்டு வெற்றியாக கொண்டு போய் கர்மசேஷமாக கொண்டு போயிடலாம்னு சொல்றியே அப்படி பண்ணவே முடியாது இந்த வாக்கியங்களை ஏன்னு கேட்டா கர்மஸ்வரூபத்துக்கு நேர் விரோதியான அர்த்தத்தை இது சொல்லிக் கொடுக்கு கர்த்தத்வார்கள் இல்லை ஆத்மா கர்த்தான்னு தெரியணும் சரீர பிரிவித்தம்னு தெரியணும் ஆனால் கர்த்தா போக்தா அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் தான் கர்ம பிரவருத்திக்கு தியானம் உபயோகப்படும் இந்த ஆத்ம ஆனா இந்த வேதாந்தம் போதிக்கக்கூடிய ஆத்மா அதுக்கு நேர் விபரீத ஸ்வரூபமாக அப்படி இருக்கிறதுனால இந்த வேதாந்தத்தை விழுத்து போய் அங்கே கொண்டு கர்மா கர்த்த பிரதிபாதன பரமாக வேதாந்தம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது தேசம் கர்த்த ஸ்வரூப பிரதிபாதன பரதா அவசியதே கர்த்தஸ்வரூபத்தை வெளி கொடுக்கறதுக்காக இந்த வேதாந்தம் வந்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது தத் கேன கம் பசியே இத்தியாதி கிரியார பல நிராக இந்த ஆத்ரூபத்தை தெரிஞ்சாச்சினா அப்போ கம் பஷே மூணு ஆட்சேபம் விஷயம் பசேங்கிறது தரிசனம் அதாவது ஒரு சாதனம் ஒரு சாத்தியம் அந்த கிரிய இது எதுவுமே இல்லைங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டாச்சா அதுக்கப்புறம் கிரியா கர்ம காரக பேதமே இல்லாததுனால இவன் இவன் கர்மாவை எப்படி பண்ண முடியாமா அது வேதம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவங்க தானே கர்மாவை பண்ண முடியும் அதுவே தெரியலையா எப்படி பண்றது அதனால கிரியா காரக பல நிராகரணு கிரியா காரக பசிய தரிசனங்கிறது பரிதிஷ்டித வஸ்து பிரத்யாத விஷயத்துவம் தருமான ஊருபக்ஷியோடைய வேற ஒரு ஆட்சே பற்றி இருக்குமான ஊருபக்ஷி சொல்லியிருந்தா வேதம் வந்து நமக்கு உபயோகப்படக்கூடிய வஸ்துவான் சொல்லிக் கொடுக்கலாம் ஆஹ் தெரிஞ்ச விஷயத்த அது சொல்லிக் கொடுத்து உபயோகம் இல்லை அதான் நம்மளுக்கு தெரிய சரி அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய வஸ்துவை வஸ்துவால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தாலாவது பரவாயில்லை அந்த வஸ்துவை தெரிஞ்சுட்டு நமக்கு ஒரு பிரவருத்தியோ நிவர்த்தியோ ஏதாவது வந்தால் அது சப்ரயோஜனம்னு சொல்லலாம் அந்த வஸ்துவை அப்படியும் இல்லை அதனால வேதம் வந்து பிரம்மஸ்வரூபத்தை சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்லி மாணத்தின அவ பிரனால் இப்ப ஏற்பட்ட பிர வேதத்தை விட்டுற ஏதாவது பிரத்தகாத பிரமாணத்தினால தெரிகிறதோ தெரிஞ்சிருந்தா அதனாலயே தெரிஞ்ச விட்டு இதை எதாவது வேதம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்ப ஆனால் இந்த பிரத்யாதி பிரமாணத்தினால யாரும் தெரிஞ்சுக்க முடியல அதனால பிரத்யக்ஷாதி விஷயத்துவம் நாஸ்தி இது இங்க எப்படி இல்லைங்கிறது இங்க விவரம் ஆனா பாஷக்காரர் வேற இடத்துல சொல்லிருக்கார் பிரத்யக்ஷம்னா கண்ணு காத சாதாரணமா கண்ணை தான் ஜாஸ்தி உருவாக்குற பிரத்யக்ஷம்னு கண்ணுங்கிறது ரூபம் உள்ள வஸ்துவார்தான் கிரகிக்க முடியும் இது நீரூபம் ஆத்மஸ்வரூபம் அரூபம் அஸ்பர்சனூபம் அபயம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால எந்த இந்திரியத்துக்கும் இது விஷயம் இல்லை அனுமானத்தால கிரகிக்கலாம்னு சொன்னா ஒரு இடத்துல சாத்தியத்தையும் சாதனத்தையும் பிரத்யமா பார்த்தாலும் இன்னொரு இடத்துல அந்த ஹேதுவ மாத்திரம் பார்த்து சாத்தியத்தை அனுமானம் பண்ண முடியும் ஆத்மாவை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாச்சுன்னா ஆத்மாவோட சேர்ந்து எந்த ஹேது வியாப்தி கிரகிக்கிறது அனுமானம் இல்லை அதனால கடைசியில ஆதரவு ஒன்று தான் இந்த வருடத்தை போதிக்க முடியும் அதனால பிரத்யாதி பிரமாணத்துக்கு அகோஜரமாக பிரம்மஸ்வரூபம் இருக்கு பரிவிஷ்டிதான் சரியா சிறு ரூபமாக இல்லை இது இருந்தாலும் பிராய் தீபாவண அனவியமான அனவியமான அது அமெரிக்க முயணும் ப்ரான்த்மாவங்க அதாவது ஜீவிரம்கது போதிக்கக்கூடிய விஷயம் அதாவது துவமசீ இப்பா இது போஜிக்கிறது இந்த சாஸ்திரத்தை விட்டு வேற ஏதாவது ஒரு பிரமாணத்தினால அபம்பிராஸ்திரிங்கற தியானப்படுவதோ இல்லை பிரமாணாந்தோசிச்சு என்ன பிரயோஜனம் இப்ப ஏற்பட்டது வேற பிரமாணத்தினால தெரியல சரி வேறு ஸ்ருத்தியாவது இதை போதிச்சா அதனால நமக்கு ஒரு தவிர்த்தியோ நிவர்த்தியோ ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ற எஸ்து ஹேய உபாதேய ரசிதத்வா உபதேச ஆனர்த்தியம் இது அஜாத்த வாத்தவம் எனக்கு அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு கேட்டால் யாரும் நான் நைஷதோஷூர் ப்ரமாத்மே சர்வேஷ் புருஷா எது பயந்தம் அவனுக்கு ஹானம் உபாதானம் இதெல்லாம் வாக்கி இருக்கோ அது பர்ந்தம் நீ அதெல்லாம் செய்ய வேண்டியதாகவே இருந்துட்டுருக்கு கிருத்தியனாக முடியலை எப்போ ஹானம் உபாதானம் இது ரெண்டும் தனக்கு இல்லைன்னு தெரிகிறதோ அப்பதான் நீ கிருப்பிக்கா இல்லையா இல்லாதான் இது இதெல்லாம் விட வேண்டியது நமக்கு இருக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது வாக்கி இருந்துமே இருக்கணும் கிடம்பிக்கிட்டே வராதே அப்ப இந்த ஆத்மஸ்வரூபம் ஏஜ உபாதையில சொல்லுங்க ஹானத்துக்கும் விஷயம் உபாதானத்துக்கும் விஷயம் இல்லை அப்பே பிரம்மஸ்வரூபமே நான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாச்சுனா காலமும் மாத்துறேன் நான் எப்படி செய்ய வேண்டியது செஞ்சு பலத்தை அடையணும்னு இல்லை செய்யாமலே பலத்தை அடையலாம் தியான மாற்றுறதுனால என்ன கிடைக்கிறது புருஷார்த்த சித்தே பெரும் புருஷார்த்த சித்தி மாத்திரம் இல்லை சர்வ கிளேஷ பிரகாணம் சர்வக்லேஷம் இது பர்ந்தும் உபாதானங்கள் இருக்கிறத கூட எந்த கிளேசத்தை நிவர்த்தி பண்ண முடியலையோ கிளேஷம்னா துக் சாதாரணமாக சர்வ விஷயமான துக்கத்தையும் கிளேசம் சொல்றது இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு முட்டானால் அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லா கிரு பிரகாணம்னா அடியோடு போயிடுறது கிளேசத்துக்கு எது காரணமோ அவித்தியே அந்த அவித்தியோடு சேர்ந்து ஒழுங்கு போயிடுறது அது போதுமே அதுக்கு மாதிரி வேற என்ன பண்ண மாட்டோம் துக்க நிவர்த்தி சுக பிராப்தி தரும் குருக்கான் குருஷன் ஏதா அபேட்சிக்கிறான் துக்கம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம சுகம் வரணும்னு அபேட்சிக்கான் துக்கம் நிறைய துக்கத்துல மாற்றின் இருக்கிறவன் துக்கத்தை போக்கினா தேவல சுகம் கூட வராட்டா பரவாயில்ல இந்த துக்கம் கண்டு விட்டு நீங்கினா அப்போ புருஷனுடைய இச்சா விஷயங்கிறது துக்க நிவர்த்தி ஒண்ணு சுகம் ஒண்ணு இது ரெண்டுதான் புருஷ இஷயம் இது ரெண்டுமே இங்க பிரம்மஜான சித்திக்கிறது அப்பனா இதை எப்படி வர்சுமி சொல்ல முடியுமா பிரம்மஜான உபதேஷங்கிறது சர்வதுக்கிரகாணம்னா சர்வதுக்க நிவர்த்தியும் ஏற்படுறது புருஷார்த்த சித்தி ஆத்மஸ் பரமானந்த அபாப்தியும் ஏற்படுறது அதனால ஆடர் சத்தியம்னு சொன்னது தப்பு தேவதாதி பிரதிபாதனாக்கியகட உபாசனார்த்தத்து ந கஷ்டன் மத்தியில் ஒரு சின்ன விசாரம் பண்ணிக்கிறேன் பிரகடார்த்தகார என்னன்னா லோகத்துல நம்ம ஆத்மஸ்வரூபத்தை நீங்க இதுவரை சொன்னது என்னன்னா சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பிரம்மாத்ம பாவம் பிரத்யாதி சரி தெரிஞ்சென்றால் அதனால பலம் இருக்குங்கிறது சொல்லிட்டு தெரிஞ்சுக்கவே முடியாது பிரத்திரமாணங்கள் பிரம்மாசி சப்தமசி அப்படின்னு உபதேசம் பண்ணினா நாகம் பிரம்மாஷ்மின்னு முன்னாடியில இருந்தேன் தீர்மானம் வச்சுட்டு ஏன்னா பிரத்யத்தினால பிரத்யம் வருமானம் பலவிதமான சாஸ்திர பிரமாணங்கள் இந்த பிரமாணங்களை கொண்டு நான் பிரம்மம் இல்ல பிரம்மனு சாஸ்திரம் உன்னு சொல்லுமானா பப்பேற்பட்டவன் நான் இல்ல கதத்தா அப்படின்னு சொன்னா நான் அப்ப என்ன ஆச்சு இந்த பிரத்தியாதி பிரமாணத்துக்கு விருத்தமாக இருக்கிறதுனால இந்த சொன்னத்தை அவன் தப்பு படிக்கிறான் தப்பு சொல்லான் ஏன்னா இது முதல்ல பிரவத்திட்டு இருக்கு உன்னுடைய பிரத்யத்துக்கு விரோதமா எது சொன்னாலும் வச்சுக்க மாட்டான் அப்படி இருக்கிறதுனாலே இது அப்பிராமண்டியமே வந்து சேர்ந்து உண்மை சங்கரன் பிரமாணத்தினால பிரத்ஷாதி பிரமாணத்தினால விஷயம் இந்த விஷயம் தெரியல தெரியாத விஷயத்த போதிக்கிறது சரி தாவன்மார் தெரியாத விஷயத்தை போதிக்கிறதுங்கிறதுனாலயே ஒண்ணு பிரமாணம் ஆகிடாது அது அபாதிதமாகவும் அந்த விஷயம் இருக்கணும் இதுவோ இப்ப பிரம்மாத்ம பாவம்ங்கிறது பிரத்யாட்சாதி பிரமாணத்தினால பாதிக்கப்படுறது ஆகையால இதை எப்படி பிரமாணம்னு சொல்ல முடியும் ஆனா பிரமாணம்னு சொல்லி ஆகணும் வேதார்த்தத்தை அதுக்காகத்தான் நான் இந்த அரசு போய் வேற ஒரு அர்த்தத்தை அதை போய் வேற மாதிரி கொண்டு போட்டேன் வேதாந்த போய் அப்பிரமாணம் வந்து பிரத்யம் தான் பிரபலம் உபஜீவியமா கூட இருக்க வேண்டாம் அது பிரபலம்னு பிரத்யக்ஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஏன் பிரபலன்னு கே கேள்வியே கேட்கக்கூடாது பிரத்யனா பிரபலமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜாத்தியா மாதிரி கேள்வி இந்த கேள்விக்கு பிராச்சீன சொன்னபோது பிரத்யமா இருக்குங்கிறதுனால அதை நம்ப முடியாது பிரத்யமா இருக்கக்கூடிய எத்தனையோ பதார்த்தங்கள் அதுக்கப்புறம் ஆக்டோபதேசத்தினால பாதிக்கப்படுறது சர்ப்பமாக பார்த்துட்டு இருக்கான் பார்த்து பயந்துட்டு இருக்கான் அப்புறமா ஒரு ஆக்சன் வந்து இது சர்க்கம் இல்லைப்பா இதை பார்த்து பயப்பட வேண்டாம் இது வந்து ரஜுதான் அப்படின்னு உபதேசம் பண்றதுனால அவனுக்கு பயங்கள் எல்லாம் போல்றது எனக்கு விருத்தமா நீ சொல்ல நான் பிரத்யமா பாக்கிறதுக்கு விருத்தமாக நீ உபதேசம் பண்ணுறது தப்புன்னு அந்த சொல்றது இல்லை அதனால இப்ப எதை எடுத்துக்கிறதுன்னு நமக்கு சந்தேகம் வருங்க கேட்கறவளுக்கு பிரத்யம் ஒரு மாதிரியா ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறது ஸ்ருதி வேற மாதிரியா போதிக்கிறது அப்ப இது பிரமாணமா அது பிரமாணமான சந்தேகம் வரலாமே அப்படின்னு கேட்டால் பிரத்யத்துல அதுக்கு நிறைய யுக்திகள் இருக்கு ஒரு ஒரு சில இந்த இடத்துல உதவாங்க சந்திரன் இருக்கு இங்க இங்க இருந்து பாக்கும்போது அந்த சந்திரன் எவ்வளவு திருஷா இருக்குன்னு சொன்னா சின்ன குழந்தைகள் கூட சொல்ல இவ்வளவு திருஷா இருக்கு பிராதேஷமாத்திர சந்திரன் அது பிரத்ய பிரமாணத்தினால சொல்றது ஆனா அந்த பிரத்ய பிரமாணம் தப்பு அவ் தூரத்துல இருக்கிறதுனால அதனுடைய பரிமாணம் தெரியாது அப்படிங்கறது சொல்றோம் அப்ப அதே மாதிரி அகம் கர்த்தா எந்த ரூபத்துல நம்மள நாங்க நினைக்கின்றிருக்கோமோ இந்த பிரத்யக்ஷங்கிறது யுத்தியால பாதிக்கப்படுறது ஏன்னா நம்மளுடைய விவகாரத்திலேயே நாம வந்து ஒரு சமயத்து சரீரத்தை நான் சொல்லிடுறது ஒரு சமயம் மனசுன்னு சொல்றோம் மொம சரீரங்கிறோம் நாகம் மனுஷங்குறோம் ஒன்னும் விவசாயே சரியா இல்லை இதான் ஆத்மானு சொல்றதுன்னு விவசாயம் இல்லாம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியா விவகாரம் நடந்துட்டு இருக்கு அதனால பிரத்யக்ஷத்தினார ஒண்ணு தெரியலங்கிறதுனா நிச்சயமா அதை பாதிக்கலாம் அது மாத்திரமேஷன் ரெண்டு பிரமாணம் முதல்ல ஒண்ணு தெரியறது அப்புறம் இன்னொன்னு தெரியறதுன்னு சொன்னா நம்ம ரெண்டாவது தான் இது அபட்சேத நியாயம்னு தெரியும் பரம் பிரபலம் உருவா பேச பரம் பிரபலம் முதல்ல இது தெரிஞ்சது அப்புறம் இன்னொன்று வேற மாதிரியா இது தெரிஞ்சதுன்னா நீங்க எதே பிரமாணம் அப்புறமா தெரிஞ்சதுதான் எடுத்து இப்போ ஒரு வார்த்தைகளை இதை செய்யும் இந்த வேறா முதல்ல சரி அப்புறம் வேண்டாம் பா செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் இப்ப என்ன பண்றது முதலையும் அவரே சொன்னதுதான் அப்புறமா அவரே சொன்னதுதான் எந்த சொல்றது படத்தை தான் சொல்லணும் ஏன்னா பரப்பிரமாணம் பூர்வ பிரமாணத்தை பாதிச்சுட்டு உண்டாகிறது அதனால பரத்தை பூர்வம் பாதிக்கிறது உண்டாகாது அதனால பரப்பிரமாணம் தான் பிரபலம் நமக்கு சாதாரணமா நம்ம பத்து சாதி பிரமாணங்கள் முதல்ல பிரவர்த்திக்கிறது ஸ்ருதி பிரமாணம் நமக்கு போதிக்க முடியாது இவங்க விற்பத்தியாதிகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆலோசனை பண்ணக்கூடிய சாமரசங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் ஸ்ருதி அப்ப என்னாச்சு முதல்ல பிரவர்த்திக்கக்கூடிய பிரத்யாதி எந்த விஷயத்துல ஆத்மாவை போதிக்கிறதோ அது அப்படி இல்லையு பாதித்து சுருதிகள் சொல்லிக் கொடுக்கறதுனாலதான் நம்ப பிரத்ய பிரமாணம்னு வச்சுக்க முடியாது பிரத்யம் அந்த தப்பு பண்றது அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க